நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று துனிசியாவின் புதிய ஜனாதிபதி கை சையத் இரண்டு பத்தொன்பதாவது இந்தோ ஸ்வீடிஷ் கூட்டு ஆணையம் ஸ்டாக்ஹோமில் நடைபெற்றது 3. கன்னியா சுமங்கல யோஜனாவை உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் தொடக்கி வைத்தார் இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியின் தலைமையகம் எங்குள்ளது 2. இரண்டு ரோவர்ஸ்கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது 3. இந்தியாவுடன் எந்த நாடு அதிக நீளத்திற்கு சர்வதேச எல்லையை பகிர்ந்து கொள்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி